அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் இந்த குரலுக்கு நேற்றைக்கே பொருள் பார்த்திருக்கிறோம் பிறர் பொருளை விரும்பாம வாழ்றத்துக்கு வழி சொன்னர் ஆக அரிய பல இன்ப நலன்களை அருள உரியதாயினும் பழியான வழிகளில் பொருளை அடையலாகாது நிறைய நமக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி பணத்துக்கு இருந்தாலும் செல்வத்துக்கு இருந்தாலும் அந்த செல்வத்தை தவறான வழியில் அடையக்கூடாது மானமும் நாணமும் மனிதனின் மகிமையை உயர்த்தி வரும் இனிய நீர்மைகள்ங்கிறார் ரொம்ப தமிழ் மானம் மானம்னா பிறர் பாராட்டக்கூடிய தன்மை நாணம் தவறுகளுக்கு அஞ்சறது அது மனிதனுடைய மகிமையை மனித உடலிலே வாழ்கின்ற உயிரின் மகிமையை உயர்த்தி வரக்கூடிய இனிய குணங்கள் நன்மைகள் என்று பொருள் நடுவு அண்மை அப்படின்னு சொன்னா செம்மையில்லாத புண்மைங்கிறார் புல்லிய தன்மை நடுவு அண்மைன்னு சொன்னால் ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த எல்லாரையும் சமமாக கருதுற மனப்பான்மை இல்லாத தன்மைன்னு அர்த்தம் நேர்மை வாய்ந்தவன் பால் நீதியும் தர்மமும் தோய்ந்து வருகின்றன அப்படி வரும்பொழுது வரவே தீதான நசைகள் சேராமல் ஒழிகின்றனங்கிறார் நல்ல நேர்மையாக இருக்கிறவங்கிட்ட இந்த உலக வாழ்க்கையிலையும் எல்லார்ட்டையும் நல்ல பேரும் புண்ணியமும் நிறைய வருகிறது அது வர வர என்னாகும்னா கெடுதல்களெல்லாம் எந்த வகையிலையும் கெடுதல்கள் வராமல் அவனை பாதுகாக்கின்றனன்னு அர்த்தம் ஒரு மேற்கோள் பார்க்கலாம் திருக்கடுக்கத்தில் நாற்பத்தொம்பதாவது பாடல் கொள் பொருள் வெக்கி வேந்தனும் உள்பொருள் சொல்லா சலமொழி மாந்தரும் இல்விருந்து எல்லை கடப்பாலும் இம்மூவர் வல்லே மழையறுக்கும் கோள் என்ன பொருள்னா முறையில்லாம பொருளை விரும்பக்கூடிய ராஜா அரசன் அப்புறம் பொய் சொல்றவன் அப்புறம் நிறைவில்லாதவள் நிறையில்லாதவளும் இல்விருந்து எல்லை கடப்பாலும் ஆக நிறையில்லாத மனைவி இந்த இவர்கள் மூணும் இருக்கக்கூடியவர்கள் உள்ள பிழை படிந்த நாட்டிலே மழை சரியாக பெய்யாது வல்லே மழையறுக்கும் கோள் இம்மூவர் வல்லே மழையறுக்கும் கோள் ஆக அரசன் பொய்ப்பேசுறவன் எல்ல கடக்கக்கூடிய மனைவி இவர்கள் இருக்கக்கூடிய நாட்டில் அதிகமாக இருந்தார்களே ஆனால் மழை சரியாக பெய்யாது என்று இந்த திருக்கடுக நூல் நமக்கு உபதேசிக்கிறது இனி பதவுரையை பார்க்கலாம் நடுவன்மை ஒருவர் பொருளுக்கு மற்றவர் உரியவர் எனும் அறச்சிந்தனையற்ற தன்மைக்கு நாணுபவர் வெட்கப்பட்டு பயப்படுகின்றவர்கள் படு பிறர் பொருளை கவர்வதனால் அடைகின்ற சொன்ன தீய பயனுக்குன்னு அர்த்தம் வெஷி ஆசைப்பட்டு விரும்பி தீய பயணியை விரும்பி விரும்பினா என்ன அந்த மாதிரி விருப்பப்பட்டு செயல்னு அர்த்தம் அப்படி புரிஞ்சுக்கணும் கவனமாக புரிஞ்சுக்கணும் பழிப்படுவ சான்றோர்களால் பழிக்கப்படும் இழிவான செயல்களை செய்யார் செய்ய அதை விரும்பி செய்ய அதாவது வரக்கூடிய இந்த தீய பழி சொற்களை பயந்து அர்த்தம் அப்படி ஆசைப்பட்டு பாவத்தை செய்யக்கூடிய காரியத்தை செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் கவனமாக பொழிபுற ஒருவர் பொருளுக்கு மற்றவர் உரியவர் அல்லர் எனும் அறச்சிந்தனையற்ற தன்மைக்கு வெட்கப்பட்டு பயப்படுகின்றவர்கள் பிறர் பொருளை கவர்வதனால் அடைகின்ற பயனுக்கு ஆசைப்பட்டு சான்றோர்களால் பழிக்கப்படும் இழிவான செயல்களை செய்ய மாட்டார்கள் ஆசைப்பட மாட்டார்கள் அதை விரும்ப பெரியோர்களால் பழிக்கக்கூடிய இழிவான காரியங்களை செய்ய மாட்டார்கள் அப்படி புரிஞ்சுக்கணும் ஆசைப்படவும் மாட்டார்கள் அந்த ஆசையினால் செய்யக்கூடிய இழிவான செயல்களையும் செய்ய மாட்டார்கள் ஆசையே வராதுன்னா அதுக்குள்ள இழிவான செயல்களை செய்வானா என்று நாமே ஒரு கேள்வி கேட்டு புரிந்து படுபயன் வெகி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாடுபவர் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்